அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அற்றவர் என்பார் அவா அற்றார் அற்றாக அற்றது இலர் அவா இது அஞ்சாவது குரல் அவா என்பவரே பிறவி அற்றவர் அப்படின்னு அர்த்தம் அற்றவர் என்பார் அவா அற்றவர் என்பார்னா என்ன பிறவி அற்றவர் மறுபடியும் பிறக்காமல் இருக்கணும்னா ஆசை அடியோட நீங்கணும் இந்த உடல் பற்று உலகப்பற்று இவைகள் துன்பம் கலந்த இன்பத்தை தான் கொடுக்குகிறது ஆகையினால் அற்றவர் என்பார் பிறவியற்றவர் என்பார் அல்லது நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் துன்பமற்றவர் என்பார் வாழ்க்கையில் நம்ம கடமைகளை செய்யணும் அதை விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே சமயம் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நம்ம கையாள தெரியணும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் அறிவுபூர்வமாக நம்ம கையாள தெரியலன்னா நமக்கு துன்பம் அதிகமாகும் பிறகு நம்முடைய கடமைகளை செய்கிறதுல நமக்கு ஒரு சோர்வு சுணக்கம் ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும் ஆகையினால் ஆசையை நாம் ஜாகிரதையாகவே அறிவுபூர்வமாக கையாள வேண்டி இருக்கிறது வாழ்க்கையில் நமக்கு விருப்பம் இருக்கிறது ஒன்றை அடையணுன்னு விருப்பம் இருக்குது எதிர்பார்க்குறோம் அதை பொறுத்து அதை அடையிற வரைக்கும் நமக்கு மனசில் ரொம்ப துன்பம் அதிகமாகிறது சந்தோஷமாக ஒரு காரியத்தை செய்யணுங்கிறத மறக்கக்கூடாது நாம் ஆகையினால் அவா அற்றார் என்பவரே துன்பமற்றவர்னும் புரிஞ்சுக்கலாம் பிறவியற்றவர்ங்கிறது பெரியவங்கள்லாம் கொடுக்குற அர்த்தந்தான் அதுதான் உண்மையான அர்த்தம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு உலக வாழ்வியலுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் மற்றையார் அற்றாக அற்றது இலர் மற்ற யார் அதாவது சில பேர் பற்றுக்களையெல்லாம் திறந்திருக்கலாம் ஆனால் ஆசை அணுவளவில் இருந்தாலும் அற்றது இலர் பிறவியற்ற நிலையை பெற்றவராக இல்லாதவரே மற்ற யார்னால் என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஆசைகளையும் எதிர்பார்ப்பையும் நிறைய வைத்திருக்கிறவர்கள் துன்பம் இல்லாமல் இருக்க முடியாது துன்பத்தை அடைஞ்சு தான் ஆகணும் ஆகவே துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த காரியத்தினுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி உடனே கிடைக்காம இருக்கலாம் அது காலப்போக்கில் கிடைக்கும் அதனால் பொறுமையாக இருக்கணும் எனவே நம்ம காரியம் செய்கிறது தான் முக்கியமே தவிர ஆசையோட ஒரு இன்ட்ரெஸ்டோட இதை இல்லையா ஒரு இன்வால்மெண்ட் ரொம்ப ஆழ்ந்த ஒரு செய்ய வேண்டும் நம்மளால் இந்த சமூகத்துக்கு இந்த கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு செய்யணும் அதே சமயம் இந்த இதையும் கையாள தெரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த குரலினுடைய உள்ளார்ந்த பொருளை நாம் புரிஞ்சுக்கணும் எளிமையான குரல்தான் ஆகவே துன்பம் இருக்க வேண்டும் என்றால் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் அறிவுபூர்வமாக கையாள வேண்டும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிவுபூர்வமாக கையாள தெரியாதவர்கள் துன்பத்தை தவிர்க்க முடியாது